அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு உரை சிறியார் உள் நடுங்கள் அஞ்சி குறை பெறின் கொள்வர் பெரியார் பணிந்து இதனுடைய பொருள் தகுதியில் சிறியவராக மனத்திலே பயம் ஏற்பட்டு தன்னுடைய குற்றத்திற்காக வருத்தம் தெரிவித்து விடுவாரேயானால் அவரை பெரியவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் கொஞ்சம் விளக்கம் பார்க்கலாம் உண்மையிலேயே தான் செய்த குற்றத்தை உணர்ந்து அதற்காக வருந்தி மன்னிப்பு கேட்பானேயானால் அவனுக்கு அஞ்சேல் என்று அபயம் அளிப்பதே தகுதியும் பெருமையும் ஆகும் மேலும் வலிமையுள்ள பகைவரும் தன் பணிவதற்கும் மிகுதியான பலம் உண்டாகும் இந்த இரண்டு குரட்பாக்களினாலும் பகைவரையும் சேராதாரையும் தம்மவராக்கி வழிமுறையை சொல்லி எவ்வாறு செயலாற்ற வேண்டும் என்று வினை செயல் வகையை நன்கு உணர்த்தினார் திருவள்ளுவெருமான் தன்னின் மெலியார் உளநடுக்கத்தால் பயந்து குறை சொல்லி வருவாராயின் அவரை பணிய வைத்து தமக்கு துணையாக ஏற்றுக்கொள்வார் என்பதும் ஒரு பொருள் அதாவது தன்ன காட்டிலும் ரொம்ப சக்தி கம்மியாக இருக்கிறவர்கள் நடுக்கத்தினால பயந்து குறை சொல்லிகிட்டே இருக்காருன்னு வச்சுங்களேன் அவரை வந்து என்ன பண்ணுறதுன்னு அவரை எப்படியாவது கட்டுப்படுத்தி அவர்கிட்ட இருக்கக்கூடிய சாமர்த்தியத்தை எல்லாம் புரிஞ்சு அவர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல அம்சங்களை எடுத்துக்கொண்டு அதன் நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துறதுக்காக அவரை தனக்கு துணையாக வைத்துக் கொள்வார் அப்படிங்கிற அர்த்தமும் இதிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த எட்டு ஒன்பது பத்து இந்த மூன்று குரட்பாக்களிலும் வலிமை குறைந்தோர் செயல்படும் திறன் உபதேசித்து அருளப்பட்டது வலிமை குறைவாக இருக்கிறவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தானது அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் சூழ்நிலையில் எல்லாரும் ஒரே தரத்தில் இருக்க முடியாது ஒரு ஒருத்தருட்டியும் ஒரு சக்தி இருக்கும் அந்த நல்ல சக்தியெல்லாம் எடுத்து ஒரு தலைவன் அமைச்சன் அதை எடுத்து சமூகத்துக்கு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கணும் அதுதான் இங்கே வினை செயல் வகை அப்படின்னு குறிப்பினால நன்றாகவே உபதேசம் செய்கிறார் திருவள்ளுவர் இனி பதவரை பார்க்கலாம் உரை ஒரைார் வலிமை குறைந்தவர் வலிமை உடையவர்கள் எதிர்க்கும் போது சேர்ந்தவர்கள் நடுங்கள் நடுங்குவதை அறிந்து அஞ்சி தானும் அஞ்சி குறை மற்றவர்கள் தம்மை குறை கூறினாலும் பலன் கிடைக்குமாயின் பெரியார் தம்மினும் வலிமை மிக்கவரை பணிந்து பணிந்து கொள்வர் ஏற்றுக்கொள்வர் ஆக வலிமை குறைந்தவர் தம்மை விட வலிமையுடையவர்கள் எதிர்க்கும் போது தம்மை சேர்ந்தவர்கள் நடுங்குவதை அறிந்து தானும் அஞ்சி மற்றவர்கள் தம்மை குறை கூறினாலும் அதற்குரிய பலன் கிடைக்குமானால் தம்மினும் வலிமை மிக்கவரை பணிந்து ஏற்றுக்கொள்வர் நம்ம பதவுரையில் இந்த இரண்டாவது பொருளைத்தான் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் வலிமை குறைந்தவர் அச்சத்துடனும் நடுக்கத்துடனும் தமது குறைகளை கூறி வலிமையான பெரியவரை பணிந்தால் அவ்வலிய பெரியோர் ஏற்றுக்கொள்வர் என்னும் பொருளும் இதற்கு நாம் பார்த்தோம் தம்மை விட வலியவரிடம் பணிந்து செயல்பட வேண்டும் அதே போல தம்மை விட வலிமை குறைந்தவரனுடைய குறைபாடுகளை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இரண்டு கருத்தும் இந்த குரட்பாவிலே உள்ளடங்கியிருப்பதை நாம் உயித்து உணர்வோமாக அற்புதமான குரல் இது உணர்ந்து கொள்வோம் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதகுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான